எங்கனம் எனின் திருவருட்புலமை சான்ற சேர்க்கிழார் என்னும் பெரியர் செயற்கரிய என்று அரையன் பணித்தவாறு அடுத்த கருவிகள் முறைப்பட ஒன்றேனுமின்றி முடித்தற்கு எங்கனம் கூடும் என்று ஐயுற்று அழுங்கிய உள்ளத்தோடு அருட்பொதுவின் கண் போந்து பணிந்து பழிச்சு திருவருப்பெருமையை சிந்தித்து நிற்ப ஆண்டு இறைவர் அவர் கருதிய பெருஞ்செயல் முடித்தற் பொருட்டு உலங்கொண்டு சிற்சபைக்கண் புறத்து உலகலாம் என்றும் அவர் அகத்து அந்நிலை கண் உணர்ந்து ஓதர்க்கரியவன் என்றும் மொழிந்தருளியவாறு என்க அங்னம் மொழிதற்கு இயய்பு எங்கனம் எனின் உலகலாம் என்பது பல பெருமொழி ஆகலின் என்னோக்கங்கருதி மொழிந்தனர் இறைவர் அந்நோக்கம் அவர் அவரறிந்தே முடித்தல் வேண்டும் மற்றையர் முடித்தற்கு அணுத்துணையும் கூட அன்றி திருவருள் துரிய திருவாக்கில் எழுந்த பயனிலை முற்றா குறைமொழியை மற்ற வாக்கால் முடித்தற்கு இயய்பு எவ்வாற்றானும் இறைத்தனையும் இன்று அன்றி சிவ சுதந்திர செயற்குறையை ஜீவ சுதந்திரத்தால் முடித்தலும் கூடா அன்றி இதுகாரும் இறைவர் அருள்வடிவால் பக்குவர்க்கு உபதேசம் முதலிய திருவாக்களித்தவற்றுள் இங்கனம் குறைமொழி அளித்ததின்று அங்னம் அளித்தல் அத்திருவருட்துரிய திருவாக்கின் இயலும் அன்று ஆகலிங் என்க ஆயின் ஓரிடத்தே மொழியாது அகத்தும் புறத்தும் மொழிந்தது என்ன எனின் அக்காலை அருட்பொதுவின் கண் நின்ற அந்தனர் அறவோர் முதலிய பலரும் அவர் மற்றையோரும் சேக்கிழார் என்னும் பேரிற் சிறந்த உடைய பெரியர் திருவருட்த் துணையால் இப்பெருங்காப்பியம் முடித்தனர் இஃது மாயை துணையால் தேவர் முனிவர் மனிதர் இயற்றிய மற்றை காப்பியங்கள் போல் எளிதன்று என்று அன்பு கொண்டு அனுபவித்து உய்தற்பொருட்டும் அம்மெய்மொழியை கேட்டு சேக்கிழாரது புறக்கரணங்கள் சுத்தியாதற் பொருட்டும் புறத்தே உலகலாம் என்றெழுந்து தத்துவ படலத்தால் மயங்கிய அவரது ஆன்மதிருட்டியை படல நீக்கி அறிவு விலக்கி சுத்தி செய்தற்பொருட்டு அகத்தே உணர்ந்தோதற்கறியவன் என்று முடிந்ததென்க அகத்தும் புறத்தும் மொழிதற்கு அளவை இங்கனம் எனின் திருவருட்பரவைந்துவத்துரிய மொழி புறத்தேயெழுந்து அகத்தே நிறைந்தது சுத்தி செய்தற்கருணையான் வாயு என்னும் சுதன்மியமாகிய இக்கருதல் வியாத்தியால் அறிக என்க என்னை எனின் பொருட்புலப்பாட்டின்கண் சிற்சக்தியானது பரவிந்துவில் பதிதலும் அதனால் அதன் கண் நாதம் உண்டாதலும் உண்மை ஆதலின் பக்கமும் பக்கத்தன்மையும் பெறப்பட்டன வரலாற்று புலப்பாட்டின்கண் அகத்தும் புறத்தும் சுத்தி செய்தற் கருணையானன்றி அம்மொழி தோன்றாது ஆகலின் சிதைக்கப்படா அளவை திறன் பெறப்பட்டது உரட்சி புலப்பாட்டின்கண் நேர்ச்சி பொருள் வான்புறத்தெழுந்து அகத்து நிரம்புதல் எங்கனம் அங்னம் திருவருட்பறவைந்துவ புறத்தெழுந்து வாக்கு அகத்து நிரம்புதல் கூடுமாளலின் அலக்கப்படுகை மாறுபடாமை பெறப்பட்டது ஆகலில் அசம்பவம் அவ்வியாத்தி அதிவியாத்திகளும் இன்று இதனால் வியாத்தி முறை காண்க என்க இனி இம்மெய்மொழிக்கு பொருள் விளக்கம் செய்யுமிடத்து காட்சியும் கருதலும் இன்றியும் உரையளவையும் வேண்டுங்கால் வேதாகமும் முதலிய குறித்தல் வேண்டுமார்கள் எனின் குறித்தல் வேண்டா என்னை எனின் இங்கனம் வருணாசிரமமானத்தால் பந்தப்பட்டு ஏகதேசத்தால் வழங்குகின்ற வேதம் வருணாசிரமமானத்தால் பந்தப்படாது யாண்டும் பூரணத்தால் வழங்கும் மெய்மொழிக்கு பிரமாணமாகா என்க அன்றியும் வேதங்கள் ஓர்காலத்தில் உருத்திரனாலும் வேறொர்காலத்தில் விண்டுவாலும் பெரிதோர்காலத்தில் பிரமனாலும் மற்றோர்காலத்தில் பராசரன் வியாசன் முதலிய முனிவராலும் தொகுத்தும் வகுத்தும் விரித்தும் பலவாறு விகாரப்படுகின்றனவாய் தாதுக்கள் பிரத்யங்கள் பிராதிபத்தியங்கள் முதலிய இயல் உறுப்பும் வர்ணம் பதம் ஜடை முதலிய இயல் விசேட உறுப்பும் உதாத்தம் அனுதாத்தம் சுரிதக முதலிய இசையுறுப்பும் சிக்ஷை கற்பம் வியாகரணம் நிறுத்தம் சோதிடம் சத்தம் முதலிய அங்க உறுப்பும் ஆயுள் நூல் தனுநூல் காந்தர்வநூல் முதலிய உபஉறுப்பும் உடையனவாய் பஞ்சபிரம மந்திரம் தத்துவத்திரைய மந்திரம் முதலிய மந்திரம் சாமானிய விசேடங்களும் ஸ்நானம் சந்தி ஜபம் ஓமம் தர்ப்பணம் வைசுவதேவம் இட்டி அக்னி டோமம் பசுபந்தம் திரையாக்கினியம் முதலிய நித்திய கண்மங்களும் வருடகன்மவிசேடம் அயன கண்மவிசேடம் மாத கண்மவிசேடம் பருவகன்மவிசேடம் முதலிய நைமித்திகன்மங்களும் அசுவமேதம் இராஜசூயம் பவுண்டரீகம் முதலிய காமிய கன்மங்களும் சுராபானம் பரதாரகமனம் அசத்தியபாசகம் முதலிய நிஷேத கண்மங்களும் அனசனம் சாந்திராயனம் கிருச்சிரம் முதலிய பிராயச்சித்த கன்மங்களும் சூரிய உபாசனை பிரம உபாசனை விண்டு உபாசனை ருத்திர உபாசனை பிரணவ உபாசனை முதலிய உபாசன கன்மங்களுமாகிய கண்ம சாமானிய விசேஷங்களும் சமயத்தார் சாதியார் பலர்க்கும் ஒத்த வண்ணம் வரைதற்கும் ஓதற்கும் உணர்தற்கும் இடங்கொடாமையும் பலவாறு விகற்பித்து கூரும் மயக்கமும் உடையனவாய்